ணேபிணுயே ஷத் இரண்டாவது முண்டம் இரண்டாவது ண்டம் எட்டாவது மந்திர மனோமயணீரே பிரித்தோன்னைஹ் सन्निधाय, தானே பரிப்பி தீரா ூபம் அமிரம்யாதி உபனிஷத் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மந்திரமும் பிரம்ம லக்ஷணங்களை சொல்லி அந்த பிரம்மனே ஆத்மாவாக இருக்கிறது இந்த சரீரத்தில் ஆத்ம சைதன்யமாக இருக்கிறது என்ற கருத்தைத்தான் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது கடைசியாக பார்த்த மந்திரம் மனோமயா மனோமயான்னு இந்த சைத்தன்யம் அதனுடைய விற்த்திகளோடு சேர்ந்திருப்பது போல காணப்படுகிறது ஆக அதற்கு இருப்பாக இருக்கிற அந்த பொருளை நாம் புரிந்து வேண்டும் விருத்தி வியாபி விற்பி விலக்ஷணகா விற்தி சாட்சி விற்தி வியாபி மனசில் மனோவருத்தி வியாபி மனோவருத்தி விலக்ஷணா மனோவருத்தி சாட்சி அப்படி தான் புரிஞ்சுக்கணும் நாம் வந்து காரியத்தை வச்சுத்தான் காரணத்தை புரிஞ்சுக்கிறோம் காரணம் காரிய வியாபியாக இருக்குது அதே சமயம் காரிய விலக்ஷணமாகவும் இருக்குது காரியாட்சியாகவும் இருக்குது இந்த காரணக்காரியத்துவமே மாயா காரியம் அது மறக்கக்கூடாது அப்பிராணரீர நேதா சூக்மசரீர நேதான் அர்த்தம் ரிக்காராந்த புல்லிங்க நேற்றுசப்தா நேதா நேதாரௌ நேதாரா நேதான்னு சொன்னால் இந்த இந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால ஒரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரத்துக்கு சூக்ம சரீரம் போய்கொண்டிருக்கு அப்புறம் என்னென்னா அது இந்த ஸ்தூல சரீரத்தில் சூக்ம சரீரத்தோடு சேர்ந்து இருப்பது போல இருக்கிறது பிரதிஷ்டித்தோன்னே ஹுதயம் சன்னிதாய ஹுதயத்தை சார்ந்திருந்து ஹயத்தை சார்ந்திருப்பதன் மூலம் ஸ்தூல சரீரத்தை சார்ந்திருக்கிறது ஆத்ம சைதன்யம் ஹதயத்தை மனதை சார்ந்திருப்பது சார்ந்திருப்பதன் மூலம் இந்திரியங்களை ஸ்தூல சரீரத்தை சார்ந்திருக்கிறது உண்மையில் அது சார்ந்துருக்குல இதுதான் அது சார்ந்துருக்கு இங்கே சொல்கிற உபதேசம் அப்படி அப்புறம் கடைசியில் எண்ணத்தை எல்லாமும் அதெல்லாம் வர்ணித்து மாடுமா முடியுமா நம்ம எதையெல்லாம் உலகத்தில் சார்ந்துருக்கோங்கிறத சொல்லி முடியுமா இப்போ நான் உண்மை இங்கே புரியறதுக்காக தத்துவத்தை புரியறதுக்காக சுருக்கமாக சொல்கிறோம் மமக்காரமெல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட சார்ந்திருத்தல் ஆனால் இந்த ஸ்தூலசரீரம் வரைக்கும் இதை சார்ந்திருக்கிறது ஹிருதயம் சந்நிதாய ஹுதயம் சன்னிதாய் அண்ணே பிரதிஷ்டிதா அண்ணே பிரதிஷ்டிதா அன்னேன்னா ஷரீரே ஸ்தூலசரீரே பிரதிஷ்டிதா எத்து ஆனந்த ரூபம் அமிர்தம் விபாதி தத்து தீரா விஜானேன பரிபஷியி எத்து எந்த ஆத்ம தத்துவமானது எப்படிப்பட்டதுன்னா ஆனந்த ரூபம் ஆனந்த ரூபங்கிறது சங்கராச்சாரியர் சொன்னார் விஷயானந்தம் போன்றது அல்ல இந்த விஷயானந்தத்தை விட்டாலே அந்த ஆனந்தம் விளங்கும் விஷயானந்தம் எல்லாம் என்னதுன்னா சர்வ அனர்த்த துக்க ஆயாச பிரகீணம் ஆனந்த ரூபத்துக்கு சங்கராச்சாரியருடைய விளக்கு சர்வ அனர்த்த துக்க ஆயாச பிரகீணம் எல்லா துன்பம் உறுதல் இளன் எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆயாச பிரகீணம் ஆயாசமே கிடையாது விஷயானந்தத்துக்கெல்லாம் என்ன பண்ணணும் விஷயானந்தம் வந்து சர்வ அனர்த்த துக்க ஆயாச ஸ்வரூபம் விஷயானந்தம் எல்லா விதமான துக்கத்துக்கும் காரணமாக இருக்குது இது ஸ்வரூப ஆனந்தம் இந்த ஆனந்தந்தான் விறத்தியில் பிரதிபிம்பித்து அந்த ஆனந்தத்துக்கு இந்த நாய் எலும்பு துண்டை கடிக்கிற உதாரணம் சொல்கிறோமே தன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய இரத்தத்தையே எலும்பிலிருந்து வருகிறது என்று நான் நாய் தவறாக நினைப்பது போல ஸ்வரூப ஆனந்தத்தையே நாம் மனசில் வர்ற ஆனந்தத்தை ஆ மனசில் வர்ற அதாவது அது ஸ்வரூப ஆனந்தத்தையே அது ஏதோ விஷயத்திலேருந்து வர்ற மாதிரி நினைக்கிறேன் ஆக இந்திரிய விஷயங்கள்லேருந்து ஆனந்தம் வருகிறது என்று நினைப்பது நாய் எலும்பு துண்டை கடிப்பதற்கு சமானம் ஒட்டகம் முள்ளு தின்பதற்கு சமானம் அது வாயிலிருந்தே ரத்தம் வருகிறது ஆனால் அது நினைத்து கொள்கிறது அங்கேருந்து வருகிறது ஆ ஸ்வரூப ஆனந்தந்தான் அந்த கரணத்தில் பிரதிபிம்பிக்கிறது பல வகுப்புகளில் முன்பு சொல்லியிருக்கிறேன் இப்போ சொன்னால் நேரம் ஆயிடும் அமிர்தம் அமிர்தம்னு சொன்ன இங்கே வந்து அமிர்தம்னு சொன்னால் அது எப்போவுமே அமிர்தஸ்வரூபம் ஒரு நாள் அதுக்கு ஜென்ம மரணம் கிடையாதுன்னு அர்த்தம் அமிர்தம்னா என்ன அர்த்தம் ஜென்ம மரணரகித ஸ்வரூபம் ஜென்ம மரணம் கிடையாது ஸ்வரூபமே அவிநாஷி அவிநாசித்து தத்வித்தியேன சர்வமிதம் தத்தம் வினாசமயாசிய ந கஷ்டித் கருத்து மருகத்தி கீதையை ஞாபகம் வச்சுக்கணும் எதனால் இவை அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆத்ம சைதன்யம் அழியாததென்று அறிந்து கொள் அழியாத எவராலும் இயலாது ஈஸ்வரோபி அப்படிம்பார் சங்கராச்சாரியர் ஈஸ்வரகா அப்படி ஆத்மத்வா ஈஸ்வரனாலே அழிக்க முடியாது ஈஸ்வரனே ஆத்மாவாக இருப்பதால் எந்த ஒரு ஆனந்த ரூபம் அமிர்தம் விளங்குகிறதோ அதை என்ன பண்ணுகிறார்கள் தீராகா தீராகான்னு சொன்னால் சாதன சதுஷ்டய சம்பன்னாக தெய்வ சம்பத் விபூதயா தெய்வ சம்பத்துடையவர்கள் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவர்கள் அமானித்வாதி குண சம்பன்னாக தீராகான்னு அர்த்தம் சொல்லலாம் தீராகா புத்தியை நல்லா சம்ரட்சணம் பண்ணினவர்கள் அறிவை அறிவுக்கே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்பவர்கள் உணர்ச்சிகளை மதிக்காதவர்கள் உணர்ச்சிகளை உணர்ச்சிகளை என்ன சொல்கிறது உணர்ச்சிகளுக்கு உயிர் இல்லாமல் செய்து விடுபவர்கள் அறிவின் துணை கொண்டு உணர்ச்சிகளின் உயிரை நீக்கி விடுபவர்கள் உணர்ச்சிகளுக்கு உயிர் இருந்தால் ஆகா தீராக ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் எல்லாம் ஜடம் உணர்ச்சி இல்லாதவனு அர்த்தம் இல்லை உணர்ச்சிகளை அறிவினால் வென்றவர்கள் தீராக விஜானேன பரிபஷ்யந்தி விஜானேனா விசேஷ ஜ்யானேன விஜானத்தினால் அந்த மெய் உண்மையை உணர்கிறார்கள் பரிபஷ்யந்தி பரிபஷ்யந்தினா பூர்ணம் பஷ்யந்தி முழுமையாக நன்கு அறிகிறார்கள் விஜானேனுங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் சொல்றார் விசிஷ்டேன சாஸ்திர ஆச்சாரிய உபதேச ஜனித்தேன ஞானேன சாஸ்திர ஆச்சாரிய உபதேசத்தினால் உண்டான ஞானத்தினால் அது மாத்திரமில்லை அந்த ஜானம் இருந்தால் மாற்றம் போராது சமதம தியான சர்வத்யாக வைராக்கிய உத் பூத்தேன மனக்கட்டுப்பாடு புலநடக்கம் தியானம் சர்வத் தியாக வைராக்கியம் இது ரொம்ப அழகாக சொல்ற எல்லாத்தையும் வைராகியத்தினால தியாகம் பண்ணினதுனால உண்டான ஜியானம் ஆக வைராகிய சகித சாஸ்திர ஜானேன வைராகியத்தோடு கூடின வைராக்கியம் இல்லாத ஜானம் மோட்சத்தை கொடுக்காது அகாடமிக் நாலெட்ஜி தான் வெறும் சாஸ்திரமாக இருக்குமே தவிர அது மோக்ஷங்கிற பிரயோஜனத்தை கொடுக்காது ஆங்கிலத்தில் சொன்னால் ONLY INFORMATION, NO TRANSFORMATION வெறும் தகவலே தவிர ஒன்றும் மாற்றமெல்லாம் ஏற்படாது அடுத்த மந்திரம் படிக்கலாம் ஹிரதய கிரந்தி सर्वसंशयाहा, सर्वसंशयाहा। परावरे ஷிசையே கர்மா தமிந்திருவிரி चास्य तस्मिन्द्रिष्टे परावरे உ இந்த பிரயோஜனத்தை சொல்லுகிறது அத்வைதிரம ஐக்கிய ஜான பிரயோஜனம் மந்திரத்தைலாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு முதல்ல இருந்த இதுக்கு முதல்ல இருந்த கண்டம் என்ன பண்ணியது பிரம்மன் ஜெகத் காரணம் இந்த ஜகத்தெல்லாம் பிரம்ம காரியம் அப்படிலாம் சொல்லி அதிலேருந்து சிருஷ்டியெல்லாம் வர்ணனை பண்ணி கடைசியில் முடிக்கிறபோது எப்படி முடித்தது காரணம் இதம் காரியம் சர்வம் காரணாத்மக்கமேவ இந்த காரியம் அனைத்தும் அந்த காரணமான புருஷனே இதம் சர்வம் புருஷா ஏவ அப்புறம் அடுத்த பதம் அதுலேயே என்ன இருந்தது ஏதத்து யகா குகாயாம் வேத எவன் ஒருவன் தன்னுடைய ஹயத்தில் இதை தெரிந்து கொள்ளுகிறானோ சா அவித்யா கிரந்திம் ஈக ஜீவன்னேவ விக்கிரதி யார் ஒருவன் சர்வம் புருஷா ஏவ சர்வம் பிரம்மைவ சர்வம் ஆத்மச்சைதன்யமேவ அப்படிங்கிறத தன்னுடைய புத்தியில் புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு அஜானம் முடிச்சல்னால் அவிழ்ந்து போகிறது எங்கே இங்கேயே இப்பொழுதே ஈக ஈக விகிரத்தி அப்படி சொன்னார் அப்புறம் அடுத்த இந்த அத்தியா இந்த கண்டம் ஆரம்பித்த உடனே ஆவி சந்நிஹிதம் குகாச்சரம் நாம மகத்பதம் அத்தை தத் சமர்ப்பித்தம் இந்த சைதன்யந்தான் மகத்தான பொருளாக இருக்குது அங்கே சொன்ன சத் இங்கே சொன்ன சித் அங்கே சொன்ன தத் இங்கே சொன்ன துவம் அந்த தத்து தான் துவம்மாக இருக்குது அந்த சத்து தான் சித்தாயிருக்கு இப்படி சொல்லி பல மந்திரங்களில் இந்த பிரம்ம ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை உபதேசம் பண்ணி இப்போ பூர்த்தி பண்ணுகிறது இந்த வாக்கியம் அப்பப்போ வந்துட்டே இருக்கும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறதுக்காக தஸ்மின் பராவரே திருஷ்டே சதி அந்த காரண காரிய ரூபமாக ஜீவாத்ம பரமாத்ம ஏக ரூபமாக இருக்கிற அறிந்து கொண்டால் உணர்ந்து கொண்டால் புரிந்து கொண்டால் தெந்து கொண்டால் அப்படிலாம் நாம் போட்டுக்கணும் தஸ்மின் பராவரே திருஷ்டே சதி சத்திங்கிறது சதி சப்தமிங்கிறதுனா அப்படி போட்டுக்கணும் பரம்னா என்ன முன்னாலேயே பார்த்தோம் பராவரா வித்யா அப்படின்னு பார்த்தோம் உயர்ந்த வித்யை தாழ்ந்த வித்தியன்னு அங்கே அர்த்தம் சொன்னோம் அபராவித்யா பராவித்யாவுக்கும் இந்த அர்த்தம் சொல்லியிருக்கோம் காரண வித்யா காரிய வித்யா இங்கே பர அவரம்னா என்ன அர்த்தம் அவரம்னா நாமரூபாத்மகம் ஜகத்து அவரம் பரம்னா என்ன அர்த்தம் நாமரூப விவர்ஜிதம் அதிர்ஷ்டான சுத்த சைதன்யம் ஆக இந்த பரம் அவரம் காரண காரிய ரூபமாக இருக்கிற உண்மையில் காரண காரியத்தை கடந்த அந்த மெய்ப்பொருளை எவன் அறிந்து கொள்ளுகிறானோ இப்போ சொன்ன மாதிரி விஜானேன சாஸ்திர ஆச்சாரிய உபதேச ஜனிதேன ஜ்யானேன அதை புரிந்து கொண்டு விட்டால் சமதமத்தியான சர்வத்தியாக வைராக்கிய உத்பூதேன ஜ்யானேன ரெண்டு சேர்ந்து இருக்கு ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷை எதுக்கு கேட்கப்படுறது ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் வைராக்கியமும் ஞானமும் சேர்ந்து துக்கத்தை அடியோடு நீக்க முடியும் பந்தத்தை அடியோடு நீக்க முடியும் அது தெரிஞ்சுன்னா என்ன பிரயோஜனம்னா ஹிருதய கிரந்திகி பித்யத்தை கிரந்திகின்னா ஆங்கிலத்தில் நாட்டுங்கிறாங்க அப்படியே முடிச்சு ஏற்கனவே அவித்யா கிரந்தின்னு சொன்னது இங்கே ஹிரதய கிரந்தி என்று சொல்லுகிறது ஹிருத கிரந்தினால் இந்த ஹிரதயத்தில் இருக்கக்கூடிய வாசனைகள் ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது சங்கராச்சாரியார் காமஹான்னே சொல்கிறார் அவித்தியா முடிச்சுங்கிறதுக்கு கிரந்தின்னு சொன்னால் என் காமகானே அர்த்தம் சொல்கிறாரு சாதாரணமாக மூணு சொல்லும் அவித்யா காம கர்ம அறியாமை காமம் ஆசை கர்மம் ஷயர் அறியாமை காமம் கர்மம் சாதாரணமாக அறிவு காமம் கர்ம சொல்லணும் ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி அந்த ஞானசக்தி என்ன தெரியுமோ அஜ்ஞானந்தான் அக்ஞானத்தைத்தான் ஞானசக்தின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் விஷய ஞானசக்தி அக்ஞான சக்தி தானே ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிற ஞானசக்தி விஷயம் வேறு பெரும்பாலும் ஞானசக்தி எதை குறித்ததாக இருக்குது துக்கத்தை வந்து சுகமாக நினைக்கிற ஞானந்தான் நமக்கு இருக்குது வாழ்க்கையில் துன்பத்தையே இன்பமாக நினைக்கிற புத்தி தான் நமக்கு பலமாக இருக்குது ஏஹி சம்ரிஷஜஜஜா போகாக துக்கோனையேவத்தை அதுதான் நம்ம துக்கத்தை சுகமாக நினைக்கிற புத்தி ரொம்ப இருக்குது ஆகினால் அது சுகத்தை கொடுக்குங்கிற எண்ணத்தோட அதை விரும்பி அதற்காக வேலை செஞ்சோ அவ்வளோ செஞ்சு கோடிக்கணக்கில் எத்தனை சம்பாதிச்சாலும் எல்லாம் யோசிக்கும் வேளையில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் எத்தனை முட்டாள்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க உலகம் முழுக்க அவன் என்ன நினச்சிட்டு இருக்காள் நம்மளை முட்டாளு நினச்சிட்டு இருக்கான் ஒன்றும் இல்லை ஏப்ராசிங்க அவன் நம்மளை நினச்சிட்டு இருக்கா அப்படி அது நாம் அப்படி நம்மளை நினைக்கிறானே நமக்கு துக்கம் உண்டோ நமக்கு கிடையாது நம்ம அவங்கள பார்த்து என்ன பண்ணுறோம் பரிதாபப்படுறோம் அது கூட சும்மா பேருக்கு தான் அதனால் ஹிரதய கிரந்தி பித்தியதே ஹிரதயத்தில் இருக்கக்கூடிய அறியாமை ஆசை செயல்கள் எல்லாம் அருந்து அறுபட்டு போகிறது அறுபட்டு போகிறது இந்த சன்னியாச புத்தி வரும்போது எல்லாம் என்ன தூக்கி போடு எல்லாத்தையும் அவ்வளோதான் இதுக்கெல்லாம் மதிப்பே கிடையவே கிடையாது உலகம் எதோ ரொம்ப விசேஷமாக மதிக்கிறதோ உலகம் முழுவதும் எந்த பணத்தையும் பதவியையும் புகழையும் விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து திரும்ப திரும்ப அதுக்கே பிராதானியம் கொடுத்து மதிக்கிறதோ அந்த புத்தி போகிறது ஹிருதய கிரந்திஹி பித்தியதே பித்தியதே ராமதீர்த்தர் சொன்னார்ன்னு சொல்லுவாங்க சுவாமி நீங்கள் எல்லாத்தையும் துறந்துட்டீங்களே அப்படி சொன்னால் அவர் சொன்ன நான் எங்கே திறந்தேன்ப்பா நான் ஒன்றுமே துறக்கலை நீ தான் நான் சின்ன துறவின்றான் நீ பகவானையே துறந்துட்டியே நீ கடவுளையே திறந்து விட்ட நான் வந்து என்னத்த இந்த உலகத்தைத்தானே திறந்துவிட்டேன் நீ கடவுளையே துறந்துட்டேன்னு அது உபதேசம் மகான்களுடைய மகிமே ஹிரதய கிரந்தி பித்தியத்தை பித்தியத்தைனா நான் பேதிக்கப்படுகிற பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க அதான் இது பிறப்பருக்கும் பிஞகன் பிஞகன்னா பிஞ்சக பேதகா பிஞ்சகன்கிற சம்ஸ்கிருத சொல்லத்தான் த பயன்படுத்துகிறார் மாணிக்க வாசகர் பிறப்பருக்கும் பிஞகந்தன் அப்படின்னா பிஞ்சக சினத்தி பேதம் கருத்தி அதான் அர்த்தம் பிஞ்சக அது தமிழில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்கிரந்தி பித்தியது அப்புறம் என்னாகிறது அதுக்கப்புறம் என்ன வேதாந்தம் படிக்க வரான் முதல்ல வந்து விவே அதாவது எது நித்தியம் எது அனித்யம் அப்படிங்கிறது திருடமாகி விடுகிறது அதனால் அனித்ய பதார்த்தங்களில் இருக்கக்கூடிய ஆஷா பாஷங்கள் போகிறது கிருஷ்ணசூரலே ஆஷா பாஷைர் பத்தா காமக்ரோத பராண ஈகந்தே காமபோகார்த்தம் அந்யாயேனார்த்த சஞ்சயான் ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியும் ஆஷா பாஷை பத்தா சிந்தாம் அப்பரியா அபரிமேயாஞ்ச பிரளயாந்தாமுபாசிருத்தாக காமாத்ம பரபோகேஷு அப்படி அங்கே ஒரு ஸ்லோகம் இருக்குது அப்போ அடுத்தது என்னென்னா சர்வசம்சயாக சித்தியந்தே மனசில் இருக்கிற எல்லா சந்தேகங்களும் போய் விடுகின்றன எல்லாம் கேள்விலாம் நிறைய இருக்குது செத்த பிறகு ஜீவாத்மா எங்கே போகும் அது என்ன பண்ணும் அதெல்லாம் வந்து தர்மசாஸ்திர கேள்விகள் நமக்கு ரொம்ப இருக்குது அது அப்படியா இப்படியா ஒரே அம்மா அப்பாவா பல அம்மா அப்பாவா அப்போ அந்த அம்மா அப்பாவோடய குழந்தைங்கன்னா சகோதரருக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டாங்களா என்ன அப்படிலாம் கேள்விலாம் வருது இல்லையா முதல்ல அம்மா அப்பா ஒரே அம்மா அந்த அம்மா அப்பாவுக்கும் நிறைய குழந்தைகள்லாம் பிறந்தது அது எத்தனை குழந்தைகள் பிறந்தது அந்த கணக்கு தெரியணும் அப்புறம் அது வந்து எப்படி கல்யாணம் ஆச்சு வேறு சம்பந்தம் பண்ணுறதுக்கு வேறு யாரும் அம்மா அப்பா இருந்தால் பண்ண முடியும் ஒரே கோத்திரத்தில் எப்படி பண்ணுறது எப்படிலாம் கேள்வி பாருங்கள் நான் அதெல்லாம் சொல்லலை என்னத்துக்கு இந்த கேள்வியெலாம் சொல்லணும்னு சொல்லி பேசாம விட்டுவிட்டேன் இந்த பெரிய கல் கேள்வி இதெல்லாம் இதனால் இந்த சந்தேகங்கள் இது மாத்திரம் இல்லை இங்கே எப்படின்னா வேதாந்தத்துக்குள்ளே வந்தால் உடம்பு நானா புத்தி நானா மனசு நானா பிராணம் நானா தேகம் பிராணமபி இந்திரியாணியலாம் புத்திம் சூன்யம் விது இல்லை நான் சூன்யமே நானா சந்தேகம் நான் என்பது உடலா நான் என்பது மனமா நான் என்பது பிராணனா நான் என்பது புத்தியா நான் என்பது கர்த்தாவா நான் என்பது போக்தாவா நான் என்பது ஏக்கனா நான் என்பது அணுவா ஆயிரத்தெட்டு கேள்வி இருக்குது ஒன்றா ரெண்டா கேள்வி கேள்வி உங்களுக்கு தோன்றலேன்னா நாங்களே குழப்பத்தை உண்டு பண்ணுவோம் குழப்பம் உங்களுக்கு வரலேன்னா குழப்பத்தை உண்டு பண்ணி அதை தெளிய வச்சா பிறகு உங்களுக்கு ஒரு நாளும் குழப்பம் வராது சாஸ்திரத்தில் வந்து குழப்பறதுல மகாத்திறமை படித்தவர்கள் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெளிவாக்கவும் தெளி எப்படியெல்லாம் கேள்வி இப்போ பாருங்கள் தேகமாக இந்திரிய ஆத்மாவா புத்தி ஆத்மாவா க்ஷிகாத்மாவா எத் ஆத்மாவை பற்றி ஆயிரத்தெட்டு கருத்துக்கள் கடவுள் இருக்காரா இல்லையா இருந்தால் அவர் எப்படிப்பட்டவர் சம்சாரியா அசம்சாரியா இல்லை நம்மளை காட்டிலும் பெரிய சம்சாரியா நிறைய கேள்வி இத்தனை கேள்விக்கு இங்கே பதில் என்னென்னா அத்வைதம் பிரம்மைவ சத்யம் அத்ரேஷ்யம் அக்ராகியம் அகோத்திரம் அவர்ணம் திவ்யோ ஹியமூர்த்த புருஷா எல்லாம் சொல்லி சர்வசம்சய்தே நஷ்டோ மோக ஸ்மிருதி அர்ஜுனன் சொல்கிற மாதிரி போயே போச்சு போய் இந்த ஒரு சாரிடான உள்ளே போட்ட உடனே சாரிடானா அனாசினோ நோவால்ஜினோ என்னவோன்னு உள்ள போச்சு போச்சு போயே போச்சு இட்ஸ் கோன் அப்படிலாம் சொன்ன உடனே அது மாதிரி என்னாச்சுன்னா இங்க சந்தேகம் எல்லாம் போச்சப்பா சம்சயாத்மா வினஷின்னு விட்டார் பகவான் ஆகினாலும் இங்க சந்தேகம் எல்லாம் போயிடுது அடிக்கடி கிருஷ்ணன் வேறு சொல்லிக்கிறார் ந சம்சயா ந சம்சயா அதபூர்தம் ந சம்சயா இதை படித்த உடனே எல்லா சந்தேகத்தையும் சாஸ்திரமே கிளப்புறது மனநேன சம்சய நிவிறி சம்சய நிவிறி நீ எல்லாம் போட்டுக்கணும் அவஜான சம்சய விபரிய நிவத்திகி அந்த ஏக பிரம்மனை ஏகாத்ம பிரம்மனை தெரிந்து கொண்ட பிறகு அந்த ஒரே வஸ்துவை புரிஞ்சு கொண்ட பிறகு பராவரே திருஷ்டே சதி எல்லாம் போச்சு அப்புறம் மறுபடியும் ஜென்ம உண்டா சுவாமிஜின்னா கர்மா இருந்தால் தானே ஜென்ம ஆக என்னால் கர்மாணிச்ச அசியக்ஷீயந்தே ஆஹா அவித்யா காமகர்ம நாசா சர்வசம்சய அஜானசம்சய விபரிய நாசா போட்டுக்கணும் அவித்யா காமகர்ம நாசா போட்டுக்கணும் இல்லாட்டி அத்தியாச காமகர்ம நாசா அப்படி போட்டுனா சௌரியமாக இருக்கும் அத்தியாச காமகர்மநாச இதெல்லாம் ஏற்கனவே கீதையிலெல்லாம் நல்லா பார்த்துருக்கோம் என்னது யா புனர்மோகம் ஏம் யாசியசி பாண்டவையூத்தேணோமயான அப்புறம் என்ன அப்பட்சேதி பாப்பேபிய ேபய பாத்திருஜினாம் சரி அஸ்மாத் குருத்து அர்ஜுனா தோகநோக ப்மன ஏனூத்தன்யேஷ்ரத்மன் யோமயி சர்விரமதர்ஷனம் பிரயோஜனம் மூணு நாசம் ஆறுது என்னநாசம் மோகநாச பாபநாச கர்மநாசர்ஷனம் தியானத்தோட பிரயோஜனம் ஆத்மஸ்வரூபியானத்தோட பிரயோஜனமாக சொல்லியிருக்கார் பகவான் ஆறாவது அத்தியாயத்தில் அஸ்ய கருமாணிச்சக் க்ஷீயந்தே சஞ்சிதமாவது ஆகாமியாவது பிராரப்தமாவது தசரதர் சத்து போன உடனே சுமித்ரா கைகேயி கௌசல்யா மூணு பேரில் யார் முதல்ல விட யார் ஆனா மூணு பேரும் சமகாலத்தில் சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம் அதுதான் பிராரப்தம் கைகேயி என்ன சஞ்சீதத்தை கை கௌசல்யால் போடுவோம் ஆகாமி சுமித்ராக்கிட்ட போட்டு வைப்போம் இந்த மூணு பேர் மூணு பேரும் ஒரே நேரத்தில் விடவாயிட்டாங்க ஆகையினால முதல்ல சுமித்ரா இழந்தால் அதுக்கப்புறந்தான் இவர் இழந்தார்னு சொல்லணும்னே அந்த கஷணத்திலேயே மூணு பேரும் விதவா வைதவிய பிராப்தி அதே மாதிரி இங்கேயும் நம்ம புரிஞ்சின உடனே மூணு கர்மா போயிடுறது இல்லையே சுவாமிஜி பிராரத்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களேன்னா பிராரத்தம் லோக திருஷ்டியில் இருக்குது சாஸ்திர திருஷ்டியில் இருக்குது அவனை வரைக்கும் அகம் பிரம்மா அகம் துக்கி பிராரத்த கர்ம போக்தா அஸ்மின்னு நான் அவன் பிராரத்த கர்ம ஃபல போக்தா அஸ்மி என்ன பண்ணுறது ஞானம் வந்தும் விடமாட்டேங்கிறது இந்த பிராரப்தம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு ஞானமே என்னது ஆத்மாவுக்கு கர்மா ஒரு நாளும் இல்லை நம்ம வந்து வேதாந்த வேதபூர்வத்தை படிக்கிற போது அநாதிய வித்யா வாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் சம்சார சக்கரே விசித்ராபி கர்மகதிபிஹி அந்த பாடமே வேற விசித்ராபி கர்மகதிபிஹி விசித்ராசு பசுபக்ஷி மிருகாதி யோனிஷு புன்புனாங்கிற பாடமெல்லாம் எந்த பாடம் அதெல்லாம் அந்த கடையில் இந்தக் கடையில் அது கிடையாது இந்த கிடையில் வந்து கர்மமாவது ஒன்றாவது பிறவியாவது ஒன்றாவது இருக்கிறதே ஒரே சாமான் தான் பா எதை எடுத்தாலும் சரி ஐக்கிய ஜானம் எடு விவேக சூடாமணி அதில் என்ன சொல்லியிருக்குன்னா ஐக்கிய ஜானம் ஆத்மபோதம் ஐக்கிய ஜானம் ஒன்றே தான் சொல்லியிருக்கா ஆமாம் பிரம்மசூத்திரம் ஐக்கிய ஜானம் உபனிஷத்து ஐக்கிய ஜானம் கீதை ஐக்கிய ஜானம் என்னன்னா ஃபார்முலாலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் விஷயம் ஒன்று தான் எல்லாத்துலேயும் இருக்கிறதெல்லாம் ஒன்றே தான் இது என்ன சேவை எலுமிச்சம்பழு சேவை இது என்ன சேவை இது வந்து எள்ளு சேவை அது கொள்ளு சேவை இது புளி சேவை இது தயிர் சேவை எல்லாத்துலேயும் என்ன இருக்குது சேவை இருக்குது அரிசி தான் இருக்குது இந்த அரிசியை வச்சுன்னு நம்ம படுற பாடு மாற்றி மாற்றி நல்லாமல் பண்ணி ஒரே மாதிரி சாப்பிட்டோம்னா ஒரே இட்லியாகவே இருக்குது அப்படிங்கிறோம் தோசையாக சாப்பிட்டா தோசையாகவே இருக்குதுன்னு சொல்கிறோம் ஒரே அரிசி மாவை வச்சு மாற்றி மாற்றி பண்ணுற மாதிரி இந்த ஜீவபிரம்ம ஐக்கிய ஜானத்தை வச்சு மாற்றி மாற்றி போட வேண்டும் சொல்லி அஹஹ்ய கிரந்தி பித்தியத்தை சர்வசம்சய சித்தியந்தே அப்புறம் கர்மாணிச்ச அஸ்ஸ அஸ்ஸ கர்மாணிச்ச க்ஷீயந்தே நஷ்ய அதனால் என்ன எப்போன்னா அந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொண்டு விட்டால் என்னது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் இது போடுவோம் சரியா இருக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு தஸ்மின் திருஷ்டே பராபரேனா என்ன அர்த்தம் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அவ்வளோதான் இந்த குரல் இந்த குரலோடு இதனை ஒப்பிட்டு பார்க்க இன்னும் சொல்லப்போனால் மேலேயே வேலை செய்யும் அது குரல் இருள் நீங்கி ஹிருதய கிரந்தி சர்வசம்சயாக கர்மாணி இருள் நீங்கி ஆனந்த ரூபம் அமிர்தம் எத் விபாதி இன்பம் பயக்கும் தெரியுமா இப்போ தான் தெரியும் திருவள்ளுவரை பற்றி இங்கே தான் உபனிஷத் படிக்காமல் திருவள்ளூரை புரிஞ்சுக்க முடியுமா எனக்கு புரியாது இரண்மையே பரே கோஷே மவிதோ விதுமே பரஷே து ஜோதிஷா ஜோதி தத்தோ விது சங்கராச்சாரியார் சொல்கிறார் இதுவரையிலும் கூறப்பட்ட கருத்துக்களே மீண்டும் சுருக்கமாக மீ மூன்று மந்திரங்களில் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறார் உத்தசைவ அர்த்தஸ் சங்கேபாதிக்க சங்கேபங்கேதாயகா சங்கேபிதாயகா உத்தரே மந்திரா திரையோபி எப்படி சொல்கிற பாருங்கள் ஹிரண்மயே பரே கோஷே அந்த ஹிரண்ய மனோமய பிராணசரீர நேதா ஆரம்பத்துலேருந்து இது வந்துருக்கு குஹாச்சரம் நாம மகத்பதமற்றை தத் சமர்ப்பித்தம் எல்லாம் ஏற்கனவே சொன்னது ஹிரண்மயே பரே கோஷே அந்த ஹிரதய கோஷத்தில் ஹிருதயம் ஹிரண்மயம்னா என்ன அர்த்தம் அங்கே சைதன்ய பிரகாசம் ஸ்வர்ணமயமாக இருக்கான் இரண்மயா பரே கோஷே இரண்மயனா ஜோதிர்மயே பாருங்கள் புத்திக்கு பேர் குகைன்னு ஒரு பேர் ஹிரண்மயம்னு பேர் ஏன்னா குகைங்கிறதுக்கு காரணம் என்ன இரு குகையில் சைத்தன்யம் அறியாமைங்கிற இருட்டையும் அறியாமையை நாம் அறிகிறோமா இல்லையா அறியாமையை அறிகிறேன் அப்படின்னு சொல்கிற போது அறியாமையை ஒளிர்விக்கின்ற அந்த ஒளி இருக்கிறது அறிவாகிய ஒளி இருக்கிறது ஆகவே புத்திக்கு விசேஷமான பேர் முதல்ல குஹாண்ணம் இப்போ என்ன சொல்கிறது ஹிரண்மயம்ங்கிறதுனா இந்த உண்மையை புரிஞ்சுக்கிற போது என்ன ஆகுதுன்னா இப்போ தாப்பா புத்தி புத்தியாக இருக்குது இது வரைக்கும் புத்தி புத்தியாக வர்றது பணம் நிறைய சம்பாதித்தேன் அப்போல்லாம் புத்தி புத்தியாக இருந்ததுன்னு நினச்சோம்ட்டேன் இப்போ தான் தெரிகிறது அதெல்லாம் புத்தி இல்லை அதெல்லாம் புத்தி இதுதான் புத்தி அதெல்லாம் புத்தி இதெல்லாம் நம் புத்தி சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் வித்தியாசம் தெரியறது பாருங்கள் சும்மா ஜோக்காக சொல்கிறேன் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டுவிட்டாங்க ஹிரண்மையே ஹிரண்மையேன்னு அர்த்தம் ஜியோதிர்மையே ஜியோதிர்மையே அப்படின்னா என்ன அர்த்தம் புத்தி விஜான பிரகாஷே நல்ல நல்ல விற்பி ஞானம் அகண்டாக்கார விற்பி ஞானம் இருக்கு ரெண்மையே பரே கோஷே பரே கோஷேன்னா என்ன அர்த்தம் கோஷ மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் இருக்கும் இடம் கோஷம் வந்து கோஷாங்கிற கோஷைவ அசேகே கத்தி வைக்கிற ஒர அங்கே இருக்கான் அந்த புத்திங்கிற குகையில் புத்திங்கிற அந்த பிரகாசமாக இருக்குது இந்த ஞான பிரகாசம் அங்கே விளங்குறது பரே கோஷே மேலான கோஷம் பரே கோஷே ஹிரண்மையேன்னு அர்த்தம் மேலான பொருள் வீற்றிருக்கும் இடமாகிய அந்த புத்தியில் புத்தியில் அர்த்தம் சுருக்கமாக சொன்னால் புத்தௌ அவ்வளோதான் ஹிரண்மையே பரே கோஷேன்னா என்ன அர்த்தம் சம்ஸ்கிருத புத்தௌ சம்ஸ்கிருத புத்தவ் என்ன சம்ஸ்கிருத புத்தௌ சம்ஸ்கிருதம் படித்த புத்தியில் அப்படின்னு அர்த்தம் இல்லை சம்ஸ்கிருதம் படித்தாலும் சம்ஸ்காரம் இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆகையினால் சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருத புத்தௌ அப்படின்னா நல்ல ஜப ஜப்ப தியானமெல்லாம் காலையில் ஒழுங்காக பொறுமையாக மெதுவாக அவசரப்படாமல் ஜபம் பண்ணினா புத்தியில் அப்படின்னு அர்த்தம் வேகம்னால் அவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறீங்களே உங்களுக்காக வேண்டி நாம் மெதுவாக சொல்லி சொல்லி பண்ண வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவும் வேகமாக சொல்லக்கூடாது ரொம்பவும் மெதுவாக சொல்லக்கூடாது அதாவது துரித்த விரத்தியும் கூடாது மந்த விறத்தியும் கூடாது மத்தியம விறத்தியில் சொல்லணும் ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்ததே மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா அப்படி சொல்லணும் ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தே மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா சொல்லக்கூடாது மோ பகவதே தட்சிணாமூர்த்தஜே மகியம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா அப்படி எழுக்கவும் முடியாது இது என்னதுன்னா இது என்றைக்கு போய் சேர்றது அதுக்கு பேர் மந்த விற்த்தின்னு பேர் என்ன ஸ்பீட் என்ன ஓ நம்ம பகதேதாமட்டிய சுவாஹா அவன் காலமுறை அவன் ஜமிக்கிறவ பார்த்துக்க அந்த நமோவே கேட்காது ஓம் பகவதே தட்சிணாமூர்த்தி சுவாஹா ஓம் சுவாஹா ஓம் நமோ பகவத்தை தட்சிணாமூர்த்தே மைக்கம் மேதாம் பிரஜாம் பிரயச்சுவா அதே மாதிரி இந்த ஆத்மதத்துவம் சோதையாம நம்ம சுவாகா இருக்கே அது ஒரு விசேஷம் என்னென்னா முதல்ல நிறைய ஜலத்தை எடுத்துன்னா முழுங்க முடியாது முதல்ல கொஞ்சமாக ஜெலம் எடுத்துக்கணும் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு சொல்லணும் இதெல்லாம் ஆத்மதத்துவம் சோதையாமி முழுங்கின்ண்டே சொன்னான் ரெண்டும் கெட்டால் எடுத்து ஓம் ஆத்மத் ஆத்மதத்துவம் சோதையாமி நமஸ்வாகா குடிச்சுட வேண்டியது அது முழுங்கணும் அப்புறம் அடுத்தது வித்யா தத்துவம் சோதையாமி நமஸ்வாகா எங்கே போக போகிறோம் நம்ம என்ன அவசரம் இருக்குது இல்லை இந்த ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டில் என்ன ஆகிடப்போம் எனக்கு வேதஞ்சொலி கொடுத்த குரு சொல்லுவார் நீ மெதுவாக பண்ணினா தேவைப்படுற போது வேகமாக பண்ணலாம் ஆனால் வேகமாக பண்ணி பழகிவிட்டால் ஒரு நாளும் மெதுவாக பண்ண முடியாதுன்னு சொன்னார் அவர் அப்படி சொல்லி கொடுத்துட்டார் ஆரம்பத்தில் தண்டவாளத்தில் போகிற மாதிரி சொல்லும்பார் அப்படியே தான் சொல்லுவார் எப்போ அவர் அப்படி தான் சொல்லுவார் பிரம்மவிதா அக்னோதிபரம் ததேஷாத்தா சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படி சொன்னால் அது சொல்கிறது ஒரு கிரமம் இருக்கு இருக்கட்டும் எதுக்கு சொல்கிறேன் சம்ஸ்கிருத புத்தி ஜபமெல்லாம் ஒழுங்கா பண்ணின புத்தி அதுக்காக சொன்னேன் ஹிரண்மையே பரே கோஷே அந்த புத்தியில் என்ன ஆகிறதுன்னா பிரம்ம பவதி விரஜம் பிரம்ம அந்த புத்தியில் ஹிரண்மையே பரே கோஷேங்கிறது புத்திக்கு விசேஷனம் பரம்பொருள் வீற்றிருக்கும் இந்த உள்ளத்தில் அறிவொழியால் சிறந்து விளங்கும் இந்த உள்ளத்தில் இந்த புத்தியில் உள்ளம் புத்தி ரெண்டும் ஒன்றா சொல்கிறேன் புத்தியில் என்னாகிறது அந்த பிரம்மன் இருக்கிறது நிஷ்கலம் பிரம்ம நிஷ்கலம் பிரம்மன் அர்த்தம் நிறவயவம் பிரம்ம உறுப்புகளும் அற்ற நிறமற்ற ஒலியற்ற ஒளியற்ற ஊரற்ற எல்லாம் மனமற்ற இந்த இந்த சப்தஸ்பரிச ரூபரசகந்தங்கள் கிடையாது எல்லாம் அந்த அந்த அர்த்தத்தில் சொல்லிருக்கு நிஷ்கலம்னா என்ன அர்த்தம் கலைகள் அற்ற நிஷ்கலத்துக்கு எதிர்ப்பதம் என்ன சகலம் கலையோடு கூடினது சகலம் கலை இல்லாதது நிஷ்கலம் அதுக்கு ஒரு கலையும் கிடையாது தமிழில் வந்து கலைங்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போடுற லா போடுறோம் கலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு வேறு அர்த்தம் தவக்கலைன்னு நாம் வரும் சாமியார் முன்னாடி ஏன் படம் எடு பாம்பு படம் எடுத்து ஆடுறதுன்னா முகத்தில் தவ கலை இருக்கான் அதனால படம் எடுத்து ஆடுறதுங்களாம் நம்ம பையன்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் கண்டுபிடிச்சிப்போம் அதனால் சக் நிஷ்கலம் நிஷ்கலம்னா என்ன அர்த்தம் எந்த கலைகளும் இல்லாத பிரஜா கலாயனமாக விஜான கலாயனமாக இதெல்லாம் அ அ அ அ அ அ அ அ அ அச்சனைனை பண்ணிகிட்டே இருப்பாங்க உண்மையிலே கடைசியில் நிர்குணா நிஷ்கிரியா நிஷ்கலகா நிர்குணம் அப்புறம் விரஜம் விரஜம் அதனால் விரஜம்னு சொன்னால் என்ன அர்த்தம் விரஜம்னு சொன்னால் எந்த விதமான மாசும் அற்றவர் அவித்தியாதி அசேஷ தோஷ ரஜோமல வர்ஜிதம் சங்கராஜர் அறியாமை முதலான என்னெல்லாம் அழுக்குன்னா அறியாமைங்கிறது முதல் அழுக்கு அப்புறம் என்ன அறியாமைங்கிறது முதல் அழுக்கு அப்புறம் விருப்பு வெறுப்புங்கிற அழுக்கு சந்தேகம்ங்கிற அழுக்கு விபரீதம்ங்கிற அழுக்கு ஒரு அழுக்கும் கிடையாது மாசற்ற ஜோதி ரஜம்னா அழுக்கு விரஜம்னா என்ன அர்த்தம் மாசற்றது விகதா விகதம் ரஜம் போடலாம் விகதா ரஜகா அப்படின்னு போடல விகதா ரஜகா விரஜானந்தான்னு பேர் விற்கிறாங்க இல்லையா ரஜன்னு அழுக்கு வண்ணானுக்கு பேர் என்ன தெரியுமோ ரஜகா ரஜகஹான்னா அழுக்க நிறைய பண்ணி வச்சுருப்பான் உள்ளேனு அர்த்தமாக அதனால் ரஜகான்னா என்ன அர்த்தம் ரஜத்தை அழுக்க நீக்கிறவன் அர்த்தம் விரஜம் நிர்மலம்னு அர்த்தம் நிர்மலம் விரஜம்ங்கிறதே இன்னொரு பாஷையில் போட்டால் நிர்மலம் விமலம் நிர்மலம் பிரம்ம பெரிய பொருள் பிருகத்தமத்வாத் பிரம்ம சர்வ மகத்வ சரங்கராச்சார சர்வ மகத்வாத் சர்வ ஆத்மத்வாச்ச என்ன பொருள் மிக மிகச் சிறந்ததாகவும் மிக பெரியதாகவும் எல்லோருக்கும் ஆத்மாவாகவும் இருப்பது அந்த பிரம்ம நிஷ்கலம் தத்து சுப்ரம் சுப்ரம்னா என்னர்த்தம் சுத்தம் தூய்மையானது ஏற்கனவே பார்த்துருக்கோம் சுப்ரஹாங்கிறதுக்கு காரண சரீர ரஹிதகான்னு பார்த்துருக்கோம் ஜியோதிஷாம் ஜியோதிஹி இதெல்லாம் ஒரு ஒரு பதமும் ஞாபகம் வச்சுக்கணும் விரஜம் பிரம்ம நிஷ்கலம் பிரம்ம சுப்ரம் பிரம்ம ஹிரண்மையே பரே கோஷே விராஜதே இந்த புத்தீங்கிற குகையில் புத்தி இந்த புத்தீங்கிற குகையில இன் விரம்மிரமிரம்மராஜத்தை விஷேஷராஜத்தை விசேஷே உபலா சன் அல்ல ஞாபகப்படுத்தும் ஜோதிஷா ஜோதின பிரம் அந்த பிர ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் இல்லையா பிரகாஷாத்மிகாசக்தியா பிரகாஷா பிரகாசக பிரகாசயோ விஸ்வம் சோயமாத்மா பிரகாசாம் ஸ்லோகம் அது பிரகாஷாத்மிக்யா பிரகாஷா பிரகாசக பிரகாசயி யோ விஸ்வம் சோயமாத்மா பிரகாஷத்தாம் அந்த ஒளிவிடுகின்ற ஒளிர்கின்ற ஆற்றலால் ஒளிர்கின்ற ஆற்றலால் ஒளிர்விடுகின்றவைையெல்லாம் ஒளிர்விக்கின்ற உலக மனையத்தையும் ஒளிர்விக்கின்ற அந்த ஒளியானது உன்னிடம் ஒளிரட்டும் அப்படி தமிழ் படுத்தினா நல்லா இருக்குது உன்னிடம் ஒளிரட்டும் ஒளியே உருவான அந்த மெய்ப்பொருள் என்ன ஒளிவிடுகின்ற அனைத்திற்கும் ஒளியை அழித்து கொண்டு உலக ஒளியை வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த மெய்ப்பொருள் மெய் எனது உன்னிடத்தினும் நன்கு ஒளிரட்டும் விளங்கட்டும் சோயமாத்மா பிரகாஷதாம் ஜோதிஷாம் ஜோதிஷினர்த்தம் ஒளிக்கெல்லாம் ஒளின்னு அர்த்தம் எப்படி ஒழிக்கெல்லாம் ஒளி அப்படின்னா இருளையும் ஒளியையும் ஒளிர்விக்கின்ற உணர்வு ஒளியே ஒளியே அது இழாவை ஜாக்கிரதையாக போடுங்க ஒளி வேற ஒளி வேற ஒன்று புரியுறது எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் ஆமாம் இந்த பாருங்க ஒழிஞ்சு போயிடும் ஒழிஞ்சு போயிடும் விசித்திரமாக தான் தத் ஜோதிஷாம் ஜியோதிஹி அது ஜோதிக்கெல்லாம் ஜோதி அப்படின்னா என்ன அர்த்தம் நீ வந்து அது லைட்டுன்னு நினச்சிக்காதேன்னு அர்த்தம் இவன் வந்து கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு தீபத்தையே நினச்சிட்டு இருந்தான்னு வச்சு அப்படி நினைக்காத அந்த தீபத்தை பார்க்குற தீபம் பிரகாசகம்னு ஜோதிஷாம் ஜோதிஹி தத்து ஆத்மவிதா விதுகு எது ஜோதிஷாம் ஜோதிஹி தத்து ஆத்மவிது விதா விதுகு எது ஒளிக்கெல்லாம் ஒளியோ அந்த அறிவொளியை ஆத் தன்னை அறிபவர்கள் அறிகிறார்கள் எது ஒளிக்கெல்லாம் ஒளியாக இருக்கிறதோ அதை தன்னை அறிபவர்கள் அறிகிறார்கள் தத்யது ஆத்மவிதோ விதுகு அதனை ஆத்மாவை அறிகின்றவர்கள் அறிகிறார்கள் ஆத்மவிதான் பகுவஜனம் போட்டார் தன்னை அறிகின்றவர்கள் அதனை அறிகிறார்கள் அடுத்த மந்திரம் இந்த ஜோதிஷாம் ஜோதிஷிங்கிறதுக்கு விளக்கம் ந தத்திர சூரியோ பாதி நந்திர தாரம் நேமாவித்யுதோ பாந்தி குத்தோஜம தாசா விதி நிறையோ நேமாவிமே उपनिषद अलि की ओली तत्र त्र तस्मणी सूर्य न भाति स्वात्मभूते ब्रह्मणी सर्वभाषको सूर्य भाति ந பாத்தின்னு அர்த்தம் நாங்கிறது முன்னால் இருக்கிறது போட்டுக்கணும் பாஷ்யத்தில் தற்ற சூரியஹா ந பாத்தி சூரியன் என்னை ஒளிர்விக்காது அப்படி புரிஞ்சுக்கணும் சூரியன் என்னை எனது ஆத்மஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தாது என் உடலை பிரகாசப்படுத்தும் பொருளை பிரகாசப்படுத்தும் நான் யார் என்கின்ற உண்மையை சூரியனால் நான் யார் என்கின்ற உண்மையை சாஸ்திர தர்ப்பணம் சாஸ்திரம்தான் பிரகாசப்படுத்துகிறது எப்படி பிரகாசப்படுத்துகிறதுனா ஒன் அறியறதுக்கு ஒன்றுமே வேண்டான்னு சொல்லி பிரகாசப்படுத்துகிறது என்னை அறியிற நீ என்னால் எப்படிப்பா அறிய முடியும் அப்படி சாஸ்திரம் கேட்கணும் அப்படி சொல்றதன் மூலம் புரிய வச்சுவிடும் என்னை அறிகின்ற நீ என்னால் அறியப்படுவதில்லை உன்னால் தான் நான் அறியப்படுகிறேன் என்றே சாஸ்திரம் சொல்லும் அப்படிதான் சாஸ்திரம் புரிய வைக்கணும் இப்போ கண்ணாடியை காட்டுற போது ஒரிஜினல் ஐ எங்கிருக்கு இங்கே இருக்குது ஒரிஜினல் நான் உண்மையான நான் இங்கே இருக்கேன் கண்ணாடியில் நான் பார்க்கறது யாரை என்னுடைய நிழலைத்தான் பார்க்குறேன் அந்த நிழல் என்ன சொல்லுகிறது உண்மையான நீ உன்னை பா புரிந்து கொள் அப்படின்னு அது சொல்லுகிறது அவ்வளோதான் சாஸ்திரம் கூட என்ன சொல்கிறது உன்னை தெரிய வைக்கிறதுக்கு நான் தேவையில்லை உன்னை பற்றி நீ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறது நீக்கிறதுக்குத்தான் நான் வேணும் சாஸ்திரம் என்ன பண்ணுறது உன்னை பற்றி நீ தவறாக கொண்டிருக்கும் கருத்தை நீக்குவதற்குத்தான் நான் உதவி செய்கிறேனே தவிர உன்னை நான் உணர்த்துவதற்கு நான் உதவி செய்யவில்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் உன்னை நீ உணர்வதற்கு நான் உதவி செய்யவில்லை உன்னை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிற கருத்தை நீக்குவதற்கு மட்டும் நான் உதவி செய்கிறேன் உன்னை நீயே அறிவாய் உன்னை நீயே அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரன் என்ன பண்ணிடுறது தானும் விலகி போயிடுது சூரிய தற்ற ந பாதி சூரியன் அதனை பிரகாசப்படுத்தாது ந தத் பாசயத்தே சூரியோ ந சசாங்கோ எத் நிவர்த்தன் தத்தாம பரமம் மமா ஒப்பிடத்தக்கது அதோட கீதையோட ஸ்லோகத்தோடு இதையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் சரி சந்திரனோ நட்சத்திரங்களோ பிரகாசப்படுத்துமான்னு முடியாது வித்தியுத் வித்தியுத்னா மின்னல் சூரிய ந சந்திர தார்கம் ந பாதி வித்தியுத நாந்தி அயம் இந்த அக்னியா பிரகாசப்படுத்த போகிறது என்ன நம்ம தீபாராதனை காட்டுற போதே இறைவா உன்னை நான் இந்த கற்பூரத்தால் ஒளிர்விக்க முடியுமா இந்த கற்பூரத்தை அல்லவோ நீ ஒளிர்விக்கிறாய் இருந்தாலும் என்னுடைய அன்புக்காக இதை ஏற்றுக்கொள் என்னுடைய பக்தியின் வளர்ச்சிக்காக இதை ஏற்றுக்கொள் பாவனை பண்ணுறோம் குத்தோயம் அக்னிஹி அயம் அக்னிகி குத்தஹ இந்த அல்பமான அக்னி எங்கே அதை ஒரு பிரகாசப்படுத்த போகிறது இது ஒரு பாவனை முதல்ல என்ன சொல்லுவோம்னா இந்த அக்னி இருந்தால் தான் உனக்கு சித்த சுத்தி வரும் சித்த சுத்தி இருந்தால் தான் உனக்கு வேதாந்தம் புரியும் வேதாந்தம் புரிஞ்சாத்தான் உனக்கு ஜானமே வரும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அர்த்தம் வேறு இந்த அர்த்தம் வேறு அயம் அக்னி குத்தா பிரகாஷயி பாந்தி பா பாதி அதனால் என்னென்னா பாந்தம் தமேவ சர்வம் அனுபாதி ரொம்ப முக்கியம் மேவந்தம் தமேவிரூன் ஸ்வர பிரகா சதி சுவர்பாத்தம் ஸ்ய ஜோதி ஆவிங்க ஆவினா ஸ்வம் பிராந்தம் நம் ாண்டும் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற அதுவே அனைத்தையும் ஒளிர்விக்கிறது அதனுடைய ஒளியால் தான் சூரியன் ஒளிர்கிறது அதனுடைய ஒளியால் தான் சந்திரன் ஒளிர்கிறது நட்சத்திரங்கள் ஒளிர்கின்றன சந்திராதித்ய சாராணி வித்யுதக்வமே வச்சே வசர்வ ஜோதி கும்ஷி பஜ நீராஜனம் பிரபோ இதுதானே சொன்னோம் இந்த மந்திரத்து ஸ்லோகமே இது ஸ்லோக ரூபம் இது வேதம் அது மது ஸ்ருந்தாதித்தௌரா தராணி நஷத்திரங்கள் விமேவ வினர்த்தம் மி அமேவ இல்ல விமேவ் மேவ்ஷி பிரபோ அதுலயே எல்லாம் அடங்கி போடிறது பாந்தம் தமேவ சர்வம் அனுபாத்தி இத புரிய வைக்கிறேன் புரிய வைக்கிறதுக்கு நம்ம சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போது கண்கள் பொருளை ஒளிர்விக்கிறது இல்லையா கண்கள் பொருளை ஒளிர்விக்கிறது ஒளியும் பொருளை ஒளிர்விக்கிறது கண்ணொளியும் புற ஒளியும் இந்த லைட் இந்த ஐலைட் ஐலைட்னு சொல்லுவாங்களா தெரியல ஐலைட் கண் ஒளி அப்புறம் என்னது இந்த எலக்ட்ரிசிட்டி லைட் இது ரெண்டும் சேர்ந்து இல்லாட்டி சூரிய பிரகாசம் விஷயம் பிரகாசி விஷய பிரகாசக்கா இது ரெண்டும் பிரகாசப்படுத்து இதை பாருங்கள் இப்போ புரிஞ்சு கண்ணு பொருளை பிரகாசப்படுத்துகிறது கண்ணை எது பிரகாசப்படுத்துகிறது இந்திரியங் இந்திரியங்கள்னால் மனசு பிரகாசப்படுத்துது மனது கண்ணை ஒளிர்விக்கிறது கண் நிறத்தை ஒளிர்விக்கிறது மனம் காதை ஒளிர்விக்கிறது காது ஒளியை ஒலியை ஒளிர்விக்கிறது காது ஒலியை ஒளிர்விக்கிறது மனம் நாக்கை ஒளிர்விக்கிறது நாக்கு சுவையை ஒளிர்விக்கிறது இப்படியே போட்டு பாருங்கள் மனம் மூக்கை ஒளிர்விக்கிறது மூக்கு மனத்தை ஒளிர்விக்கிறது இப்படியே போட்டுக்கணும் ஒளிர்விக்கிறது அப்போ மனதை எது ஒளிர்விக்கிறது மனதை ஒளிர்விப்பது ஆத்மா மனசு புத்தி எல்லாத்தையும் சேர்த்தும் மனதை புத்தி ஒளிர்விக்கிறதுலாம் போட்டுருக்க வேண்டாம் ஆகையினால என்ன ஆத்மா மனதை ஒளிர்விக்கிறது ஆத்மாவை எது ஒளிர்விக்கிறதுன்னா ஆத்மா தானே ஒளிர்கிறது ஸ்வயம்பிரகாசம் என்னை நானே அறிகிறேன் நான் மனதை அறிகிறேன் மனது மனதின் மூலம் கண்ணை அறிகிறேன் கண்ணின் மூலம் பொருளை அறிகிறேன் ஆகவே இது விளங்குகிறது இது விளக்குகிறது அப்புறம் இது விளங்குகிறது அது விளக்குகிறது அப்புறம் அது விளங்குகிறது அதை இன்னொன்று விளக்குகிறது எது எது கடைசியாக விளக்குகிறதோ அது தானே விளங்குகிறதா அதுவும் விளக்கப்படுகிறதா இல்லை இல்லை அது கடவுள் விளக்கிறார் அப்படி கிடையாது அதை கடவுள் விளக்கிறார்ன அதுவே கடவுள் அதுவே கடவுள் அது தானே விளங்குகிறது இந்த எது தானே விளங்குகிறதோ அதற்குப் பேர்தான் சைதன்யம் அந்த சைதன்யந்தான் உடம்பையும் விளக்குகிறது உலகையும் விளக்குகிறது சூரியனையும் விளக்குகிறது நானாட்சித்ரோதரஸ்திதமஹா தீப பிரபாபாஸ்வரம் ஞானம் எஸ் துச்சுராதிகரணாபகிஸ்பந்தே ஜானா மீதி தமேவாந்தம் இவரும் ீர் ஜமீதி தமேவந்தம் அனுபாத்தியே தமஸ்தகத் தமீருமூர்த்திமூர்த்தீதிமேவனு ஆகினல மன அனுபாந்திர அனுபாந்தி सूर्य अनुभाति चंद्र अक्षत्राति पर चैतन्य भाव तमेवक्तिवचन आल तमेव सर्वं सर्वभाति அதுதான் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகிறது ஆகையினால என்ன சொல்கிறோம் தஸ்ய பாஷா இதம் சர்வம் விபாதி அதுதான் எல்லாவற்றையும் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பிரகாசமே கிடையாது சூரியனுக்கு ஸ்வயப்பிரகாசம் கிடையாது அதுவும் சைதன்யத்தினால் பிரகாசப்படுத்தப்படுகிறது ஜ விவகாரத்தில் சூரிய பிரகாசம் ஸ்வய்பிரகாசம் சொன்னாலும் பரமார்த்த திருஷ்டியில் அது ஸ்வயம்பிரகாசம் கிடையாது ஆத்மா உணுதா ஆத்மச்சைதுதான் பிரகாஷம் மத்ததெல்லாம் பரத்திராசம் அனுபாதிசா விதி அந்த சைத்தன்யஜோ ஜோதிஷா ஜோதிஷா அப்படி போடணும் ஜோதிஷா ஜோதிஷா இதம் சர்வம் சர்வ ஜோதிஹி ஜோதிஷி ஜோதிம்ஷி அதனால் எல்லா ஜோதிகளும் அதனால் பிரகாசப்படுத்தப்படுகின்றன ஆகையினால அந்த ஸ்வயம் பிரகாசம் வந்து லைட் இல்லை ஒரு நிறம் இல்லை அதை ஒரு லைட்டாக நினச்சிடக்கூடாது அது ஒரு கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் வந்து இந்த ஜட பிரகாசத்தை போல கண்ணால் பார்க்குற பிரகாசம் இல்லை கண்ணை மூடிட்டு பிரகாசத்தை நினைக்கக்கூடாது கண்ணை மூடிண்டு பிரகாசத்தை நினைச்சாலும் கண்ணை திறந்துண்டு பிரகாசத்தை பார்த்தாலும் எல்லா பிரகாசமும் ஜடப்பிரகாசம் ஆனால் இந்த சைதன்ய பிரகாசத்தை புரிந்து கொள்ளணும் பிரகாஷானாம் பிரகாசகா சோயமாத்மா பிரகாசதாம் அடுத்த மந்திரத்தையும் முடிச்சுடுவோம் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் ிண்போத்தரே அோர் பிரசத்த விஷ்வம் வரிஷம்மா ிண்போத்தரே அோர் பிரசதம் இந்த மந்திரத்தினுடைய சாரம் சர்வம் ப்ரவ எப்படி பகவத் கீதையில் நாலாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் பிரம்மாற்பணம் பிரம்மஹவினு சொல்றோமோ அது சர்வ கர்ம பிரம்மை எல்லா கர்மங்களும் பிரம்மம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு கர்மமே பிரம்மம் கரணமே பிரம்மம் கர்த்தா பிரம்ம கரணம் பிரம்ம சம்பிரதானம் கர்ம அபாதானம் கர்ம அதிகரணம் பிரம்ம சர்வம் பிரம்ம இப்ப இந்த பத்தாவது மந்திரத்தையும் நினைச்சு பாருங்கள் இதுக்கு முதல் கண்டம் பத்தாவது மந்திரம் என்ன சொல்லியது புருஷ வேதம் விஸ்வம் கர்ம தபோ பிரம்ம பராமிரம் அங்கே என்ன சொல்லியது இவை அனைத்தும் புருஷனே அந்த புருஷனே என் உள்ளத்தில் ஆத்மாவாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அவித்யா கிரந்தி அழிஞ்சு போகும் சொல்லுது அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியது அந்த பிரம்மன் தான் ஆத்மாவாக இருக்கிறது என்பதை சிறப்பாக விளக்கிய இந்த பகுதி இப்ப என்ன பண்ணியதுன்னா அந்த பிரம்மன் அந்த காரண பிரம்மன் இங்கேயும் அதே பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ உள்ள பாரு வெளியே பாருன்னு சொல்லலை உள்ள வெளியில எங்கேயுமே இருக்கிறது இதம் சர்வம் இதம் விஸ்வம் வரிஷ்டம் பிரம்மை படிச்சோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரை வரிஷ்டம் பிரஜா நாம் முதல் மந்திரம் இங்கே முடிக்கிற போது வரிஷ்டம் ப்ரஹைவ அடுத்த வகுப்பில் விளக்கமா பார்ப்போம் ஓரங்கர்ணேணுமதேவா பதிரம் பசியே மாஷிரஜிரா ஸிரைரங்கை சுஷ்டுவாகம்சநூமேவஹிதாயு ஸ்வதிநீந்திரோத்த ஸ்வூஷா விஷவே நரிஷ்டேமி ஓம் குருராத்மேதி மூதவிபா வோமவது வப்தே திணா மூத்த நம மூல்லா வாழி எங்கள்மோனி அருள் வா்த்தையன்றும் வாழி ओम அன்பர்வாழி हरि ஓம் ஷாதி ஹரி ஓம் ஆதிகருநீ